அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் அவளின் சொத்துக்காக அவளின் குடும்பத்திற்காக அவளின் அழகுக்காக அவளின் மார்க்கப்பற்றுக்காக நீ மார்க்கப்பட்டுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் வெற்றி பெறுவீராக என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று நான்கு ஆறு ஆறு